153 உங்களில் ஒருவர் பாத்திரள் அவர் மூச்சுவிட வேண்டாம் கழிப்பிடம் சென்றால் ஆண் குடியை தமது வழக்கரத்தால் தொடவோ தூய்மைப்படுத்தவோ வேண்டாம் இதை அபு கதாத அறிவிக்கின்றார்கள்